லண்டிருந்து நான் விமால் சுக்கநாதன் வாரிசை நிகழ்ச்சியின் நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கங்கள் உங்களுக்கும் எனக்கும் இடையில் பல்லாயிரக்கணக்கான சதுர மைல் நிலப்பரப்பும் ஆழ்கடல்களும் இருந்து எங்களை உடலால் பிரித்து வைத்தாலும் நாங்கள் என்றென்றும் உடன்பிறப்புகள்தான் நாங்கள் தமிழ் ஈழ அன்னை வைத்து பிள்ளைகள் என்பது ஒருபுறம் இருக்க இலங்கை வானொலி என்ற இறுக்கமான உறவால் பிணைக்கப்பட்டவர்கள் நாங்கள் இன்று ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகள் அனைத்திலும் மேற்கே கனடா தொடக்கம் கிளக்கே மெல்போர்ன் சிட்னி வரை புத்தம் இளைய தலைமுறையினரின் இளமை துள்ளும் வானொலிகள் நான் படித்த அதே இலங்கை வானொலி மரபில் நடத்தப்படுவது குறித்து மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன் தம்பி குமார் சின்னத்துறையும் திறமசாலிகளான அவருடைய சக ஒலிபரப்பாளர் நண்பர்களும் இணைந்து எஃப் எம் பண்பல வரிசையிலும் வாரந்தோறும் ஒலிபரப்பும் வானிசை லண்டன் பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியைப் போல அறுபது ஆண்டுகளையும் தாண்டி நீடித்து சாதனைகள் பல புரிய வேண்டும் என்று எல்லாம் ஈசனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் எட்டு புள்ளி ஒன்பது பண்பலை வரிசை நூடாகவும் இருபத்தி நான்கு மணி நேர இன்பத் தமிழ் ஒளி வானொலியினூடாகவும் வானிசையை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் நீர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றோம் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் எல்லோருக்கும் மிகவும் பிரபல்யமான ஒரு ஒரு வானொலியாளர் ஒரு மூத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மூத்த ஒரு கலைஞர் என்று கூறலாம் அவரை எப்படி எல்லாமே கூறலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒருவரை நாங்கள் இப்பொழுது சந்திக்க இருக்கின்றோம் அவர்தான் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வானொலி மாமா நான் மகேசன் அவர்கள் வணக்கம் மாமா வணக்கம் மாமா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது உங்களை நாங்கள் இந்த வானொலியில் இணைத்திருக்கின்றோம் அதாவது நாங்கள் ஒரு வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய மூத்த வானொலியாளர் வானொலி மாமா அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியினோட சந்திப்பு நிகழ்ச்சியினோடாக இன்று நாங்கள் இணைத்திருக்கின்றோம் மாமா அநேகமாக உங்களை பற்றி பிறருக்கு தெரிந்திருக்கும் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் இருந்தாலும் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை தருங்கள் இந்த வானொலிக்காக நான் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே பண்டத்திருப்பு என்ற இடத்திலே பிறந்தவன் கொழும்பிலே பல ஆண்டுகளாக வாந்து கணக்காளர் சேவையில் இருந்து ஓய்வு பெற்றவன் அந்த நாளில் இருந்து நான் வானொலியோடு தொடர்பு கொண்டவன் அங்கே அறுப அறுபத்தோறாம் ஆண்டுகள் தொடங்கி எண்பத்தொரு இடை விட்டு இடை விட்டு ஒரு பத்து ஆண்டுகள் வானொலி மாமாவாக கடமையாற்றினேன் அதற்கு பின் எனக்கு நாடகத்துறையில் ஈடுபாடு ஏற்பட்டது அந்த நாடகத்துறையில நான் ஈடுபட்டு அங்கே கொழும்பிலே ஒரு நாடக மன்றத்தை எனது நண்பர் கருணை ரத்னத்தோடு ஆரம்பித்து அங்கே ஒரு நாலு ஐந்து நாடகங்களை அரங்கேற்றினோம் அந்த நாடகங்களிலே ஒன்றை கண்ட பார்த்த இலங்கை வானொலி திருமதி பொன்மணி குலசிங்கம் அவர்கள் என்னை அழைத்து இந்த சிறுவன் மலரை நடத்துவதற்கு முடியுமா என்று கேட்டு என்னை அன்றே தொடர்புபடுத்தினார்கள் அவர்களுடைய அந்த அழைப்பின் பேரிலே நான் இலங்கை வானொலியிலே இலங்கை இந்த பத்து ஆண்டுகள் வரை இந்த சேவையை நான் செய்தேன் எனக்கு தொழில் கணக்காளர் தொழில் இரையொரு செய்கின்ற ஒரு தயாரிப்பாளனாகத்தான் நான் அங்கே கடமையாக்கினேன் நாங்கள் அந்த விடயத்துக்கு வர முதல் உங்களுடைய பெற்றோர்களை பற்றி அறிமுகம் செய்யுங்கள் உங்களுடைய பெற்றோர் என்றால் நீங்கள் ஒரு கலைஞனாக இருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு யாராவது ஒரு வேறு ஊக்கம் கொடுத்திருக்க என்றும் அவர்களை பற்றி கூறுங்கள் என்னுடைய காலத்திலே அந்த காலத்திலே என்னுடைய பெற்றோர்களுக்கு இதுல இந்த கலை துறையிலே நாட்டம் இல்லை எனக்கு தமிழிலே பற்றி தமிழ் நாடகங்கள் தமிழ் நூல்களை பார்க்கிறது அந்த முறையில தான் ஈடுபாடு என்ன எனக்கு நான் அதிகமாக கொழும்பிலே தான் ஜீவியம் யாழ்ப்பாணத்திலே என்னுடைய தாய் தந்தையர் இருந்தார்கள் அவர்கள் இதை அவ்வளவு ஒரு ஊக்கப்படுத்தாவிட்டாலும் அவர்கள் கல்வியிலே என்ன ஈடுபடுத்தியதால் நான் இதிலே ஈடுபட்டேன் அந்த வகையிலே என்னுடைய தாய் தந்தையருக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் நீங்கள் இலங்கை வரி திணைக்களத்தில் இருந்திருக்கின்றீர்கள் அப்படித்தானே மாமா நீங்கள் இலங்கை வரி திணைக்களத்திலோ அல்லது கணக்காளராக இருந்திருக்கிறீர்கள் பல திணைக்களங்களில் இருந்திருக்கிறேன் ஆரம்பத்தில் சிவில் விமான போக்குவரத்து திணைக்களத்திலும் அதுக்கு பிறகு கணக்காளனாக சுவாதார திணைக்களத்திலும் பின்னர் லோக்கல் கவர்மெண்ட் சர்வீஸ் அந்த திணைக்களத்திலும் அங்கிருந்து தான் நான் இங்கே வெளியேற வேண்டி வந்து, வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அன்று இருக்கும் அப்படித்தான் நீங்கள் கூறுவது இந்த இலங்கைகள் நடந்தது அந்த காலத்தில் உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத அனுபவங்கள் இருந்தால் எங்களுடைய நேர்களுக்கு கூறுங்கள் நான் எண்பத்தோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கை விட்டு வெஸ்டர்ன் சமூக போனேன் அப்பொழுது நான் நடத்தி கொண்டிருந்த அந்த எண்பத்தொன்று ஆகஸ்ட் மாதம் வரை நான் நடத்தி கொண்டிருந்த சிறுவர் மலர் நிகழ்ச்சியை நான் நுழைவு செய்து வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது ஆகையினாலே அந்த நிகழ்ச்சியை நான் அந்த நிகழ்ச்சியிலேயே அங்கே உள்ள சிறுவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அமெரிக்கா செல்கிறோம் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சியை செய்தேன் அங்கே வருகின்ற ஒரு நொடி தாத்தா அவருடைய அழைப்பின் பேரில் எல்லாரும் அமெரிக்கா செல்கிறார்கள் சொல்லி அந்த நிகழ்ச்சியை நான் முடித்து வைத்தேன் அன்று அங்கே வந்த சிறுவர்கள் இருபது இருபத்தைந்து பேர் அவர்கள் என்னோடு பழகிக் கொண்ட மாதிரியும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில ஈடுபட்டதை அறிய எனக்கு உண்மையாக மனம் இன்றும் நான் மறக்க முடியாது அவ்வளவு தூரம் என்னுடைய உள்ளத்தை அது தாக்கிய ஒரு நிகழ்வு நீங்கள் உங்களை ஆரம்பத்தில் உங்களை இந்த வானொலி மாமா நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் மாட்டேன் மாட்டேன் என்று அடம் பிடித்தீர்களாம் என்று ஒரு பணிப்பாளர் கூறியிருந்தால் அது உண்மையா அது உண்மைதான் அதாவது வந்து நான் நான் உத்தியோகம் கொண்டிருக்கிறேன் இது எனக்கு நாடகத்திலே தான் எனக்கு வானொலியிலே அவ்வளவு தூரம் இல்லை ஆனா சிறுவர் நல்ல நிகழ்ச்சியை கேட்பேன் சரவணமுத்து மாமா என்று அவருடைய நிகழ்ச்சிகள் எனக்கு நன்றாக பிடிக்கும் அதை கேட்டுக்கொண்டிருப்பது இப்படி எனக்கு அழைப்பு எனக்கு அது ஒரு இதா இருந்தது அது மாத்திரம் இல்ல அவர்கள் முதல் கெஸ்ட் ப்ரொடியூசர் வானொலியிலேயோ சேவை செய்கிறவன் அல்ல அந்த நிகழ்ச்சி நேரத்துக்கு தான் நான் போவேன் பின்னர் திரும்பிவிடுவேன் அந்த அந்த வேலைகள்ல அங்கே எனக்கு நான் முதல் ஆரம்பத்திலே முதல் என்னை ஒரு மாதிரி நிகழ்ச்சி தண்டொன்று செய்து காட்டும்படி சொன்னார்கள் நான் அதை செய்து காட்டினேன் அதன் பின்னர் அவர்களுக்கு என்னுடைய குரலிலும் அந்த பிள்ளைகளோடு பழகிற விதமும் நன்றாக பிடித்து வந்து நீங்கள் வேறு நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்றுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் வரும் என்றார்கள் நான் அப்படியாக இளைஞர் நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சிக்கு போனேன் அங்கே போனால் அங்கே அந்த ஒரு பெரிய வாய்ப்பு அது மாத்திரம் தமிழை கூட கூட அறிந்து கொள்ளவும் அந்த சிறுவர்களுக்கான நூல்கள் அந்த நாளிலே கிடைப்பதை அரிது அங்கே நூல் இறக்குமதி கட்டுப்பாடுகள் அவையெல்லாம் இருந்தவை அதையினாலே நான் சிறுவந்த சிறுவர்களுக்காக ஒலிபரப்பப்பட்ட பிரதிகளை எல்லாம் நூலாக்க வேண்டும் எனக்கு ஒரு ஆர்வம் அதை கூட நான் அங்கே செய்தேன் இந்த வேலையில் நான் இன்று இந்த கலையத்திற்கு வேற காரணமாக இருந்தது உண்மையிலே இலங்கை வானொலியை நான் கேட்டபடியினால் தானே நான் நினைக்கின்றேன் ஐந்து வயதிலிருந்து எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் இந்த இலங்கை வானொலியோடு பழகிய விதம்தான் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தூடிய ஆர்வம் என கேற்பட்டதுமே போல பலர் அந்த நிகழ்ச்சியை சிறுவர் நலர் நிகழ்ச்சியை கேட்டு பலர் பெரிய அறிவிப்பாளர்களாக ஒளிபரப்பாளர்களாக அறிவிப்பாளர்களோ அல்லது தொழில்நுட்பால் கூறுங்கள் உண்மையாக நான் இப்பொழுது எனக்கு இருக்கிற நிலையிலே ஞாபக மறுதிகள் கூட இருந்தாலும் நிறைய பேர் நல்ல அறிவிப்பாளர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் விமசொபநாதன் போன்றவர்கள் மற்றும் சிவராஜா அப்படி நிறைய அறிவிப்பாளர்கள் மிகவும் ஆர்வத்தோடும் அந்த ஈடுபாட்டோடும் அவர்கள் அந்த ஒலிபரப்பை செய்து வந்தார்கள் இந்த காலத்துல ஒலிபரப்பு எல்லாரையும் செய்யலாம் என்ற அளவுக்கு வளர்ந்து விட்டது தொழில்நுட்பம் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டது அந்த காலத்திலே ஒரு துவங்கிய பொழுதுலே அங்கே நாங்கள் நிகழ்ச்சிகளை பதிவு செய்து போடுவதல்ல நேரடியாகவே அங்கே எங்களுக்கு அந்த கிரீன் லைட்டை தந்தவுடனே நாங்கள் ஆரம்பித்து விட வேணும் பதினைந்து இருபது பிள்ளைகளை சுத்தவரை வைத்துக் அவர்களும் சொல்ல அந்த குறிக்கப்பட்ட நிகழ்ச்சியிலே உள்ள அந்த ஆக்கங்கள் எல்லாம் தெளிவாக பேசி கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு பயிற்சியாக நாங்கள் நடந்திருக்கிறோம் நான் மட்டுமல்ல அந்த சிறுவர்களும் அந்த மாதிரி வலு சுட்டி பிள்ளைகள் அவர்கள் ஆண்களும் பெண்களுமாக நிகழ்ச்சியிலே ஈடுபட்டு வந்தார்கள் இந்த காலத்திலே ஒலித்தட்டுகள் இருக்கின்றன ஒரிநாளாக்கள் அவை வை என்று பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்க இருப்பதனால அங்கே கொஞ்சம் ஆர்வம் எடுத்து செய்ய வேண்டிய நிலை இல்லை எனக்கு சுப்பிரமணியம் என்பவரும் கருணரத்னம் என்பவரும் எனக்கு உதவி செய்தார்கள் அப்படி சென்றபடியால் தான் அந்த நிகழ்ச்சி மிகவும் திறமையாக பலராலும் போற்றப்பட்டு தமிழ்நாட்டிலிருந்து நிறைய கடிதங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழல் இனி அப்படியொரு நிகழ்ச்சியை வானொலி அனுபவத்தை கூறிக்கொண்டிருக்கும் வேளையில் உங்கள் காலத்தில் நீங்கள் இந்த சிறுவர்களுக்காக ஆக போட்ட ஒரு பாடலை நாங்கள் இப்பொழுது ஒளிபரப்புகின்றோம் அதனைத் தொடர்ந்து நாங்கள் இணைந்து கொள்வோம் பிடிக்கும் பிடிக்கும். நாங்கள் பட்டு நல்ல தம்பி வெள்ளி சுட்டி பையா தம்பிக்கு அந்து தங்கைக்கு ஒரு பாட்டு தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு முதல் நான் சொல்லும் கதை பாட்டு நான் சொல்லும் கதை பாட்டு தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கின்ற இன்பத் தமிழ் ஒலி வானொலியின் ஊடாகவும் இப்பொழுது ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாங்கள் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சிக்காக வானொலி மாமா அண்ணா மாகேசன் அவர்களை நாங்கள் இப்பொழுது இணைத்திருக்கின்றோம் மாமா நீங்கள் இங்க இலங்கை வானொலியில் இருந்து சமூக போய் அதுக்கு பின் ஆஸ்திரேலிய பயணத்தை மேற்கொண்டீர்கள் கூடுங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எப்பொழுது வந்தீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்தேன் இலங்கையை விட்டு எண்பத்தி ஒராம் ஆண்டு வெளிக்கிட்டு சமூகாவுக்கு போய் அங்கே ஆறு வருடம் கணக்காளராக வேலை பார்த்தேன் அங்க உள்ள துறைச்சேரியிலும் மற்றது போஷல் டிபார்ட்மெண்டிலும் தொழில் பார்த்து இங்கு வந்தேன் இங்கு வந்தும் நான் என்னுடைய இந்த வானொலி ஆர்வத்தை விட்டுவிடவில்லை இங்க வந்தது வந்தது பின்னரும் தமிழ் முழக்கம் வானொலியில் நான் ஒரு சிறுவர் மலரே இங்கே உள்ள பிள்ளைகளை வைத்து நடத்தினேன் அதிலே தொடர் நாடகங்களை ரெண்டு மூன்று நாடகங்களையும் இளைஞர்களுக்காக அதையும் அரங்கேற்றி அதையும் செய்தேன் அதன் பின்னர் எங்களுடைய ஆஸ்திரேலியன் ஒலிபரப்பு கூட்டத்தா ஏடிபிசி அதிலும் ஒரு சிறுவர் மலரை தொடர்ந்து நடத்தினேன் காலங்களை போன்று கீழாதீர்கள் எனக்கு அவலம் ஞாபகம் இல்லை நான் குறித்தும் வைத்துக் கொள்ளவில்லை நீங்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டு என்றால் அந்த காலத்தில் தமிழர்கள் பலர் இருந்திருக்க மாட்டார்கள் நினைக்கின்றேன் தான் இருந்தார்கள் ஆனால் இளைஞர்கள் சிலர் இருந்தார்கள் அவர்களை கொண்டு நான் அந்த நாடகங்களை அரங்கேற்றினேன் ஏனென்று கேட்டால் அவர்கள் தமிழை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக முயற்சியில ஈடுபட்டேன் அது அந்த நாட்களிலே வெற்றி இப்போ எல்லாம் பல நாடகங்கள் அரங்கேற்றப்படுகின்றன நான் அதை குறை என்று சொல்லவில்லை அந்த நேரத்திலே ஒரு தேவை இருந்தது நான் படிப்பிக்க இல்லை ஆனால் வருடா வருடம் அவர்களுடைய கலை விழாக்கள் ஆரம்பத்திலே எல்லா பாடசாலைகளும் ஒன்று சேர்ந்துதான் அந்த கலவிழாக்களை நடத்தினாக்களை பொறுப்பேற்று நடத்தினேன் அதன் பின்னர் பாடசாலைகள் தாம் தாம் தனித்து இயங்க வேண்டும் என்று தனிமையாக இந்த கலை விழாக்களை நடத்தினார்கள் அங்கேயும் நான் அந்த பாடசாலைகளுக்கு கலை விழா மக்களுக்கு தேவையான நாடகங்களை எழுதி வழங்கியிருக்கிறேன் அதை பயிற்சித்தும் ஒத்திகைகள் பார்த்தும் அதையும் நான் செய்து வந்திருக்கிறேன் அதனால் என்னுடைய பல சிறுவர் நாடகங்கள் அங்கே இந்த பள்ளிக்கூட கலைவிழாக்கள் எல்லாம் அரங்கேற்றப்பட்டது சிட்நகருக்கு பிளான் பெயர்ந்த பின்னரும் தமிழ் முழக்கம் என சமூக ஆரம்பத்தில் இருந்து ஈடுபட்டு கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு அக்டோபர் தொடக்கம் தொன்னூற்றி ஒன்பது தொன்னூற்றி வரை அந்த சிறுவர் மரலின் நிகழ்ச்சியை தமிழ் சிறுவள கொண்டு தயாரித்து நடத்தின மாமா நீங்கள் தமிழ் மக்களுக்கான கிரிகைகள் பற்றிய புத்தகங்களை கூட வெளியிட்டிருக்கிறீர்கள் அது எப்படி அது சாத்தியமானதா அல்லது பயப்பட்டார்களா நீங்க உங்களுடைய புத்தகத்தை அதை பற்றியும் கூறுங்கள் புத்தகங்கள் எல்லாம் அநேகமாக சிறுவருக்கானதுதான் இலங்கையில மூன்று நூல்களை வெளியிட்டேன் குரலும் கதையும் முரளிகானன் என்ற நாவல் அது எல்லாம் என்னுடைய தனிப்பட்ட முயற்சி தான் இங்கு வந்த பின்னும் இந்த சிறுவர்களுக்காக ஒரு இருபத்தைந்து நூல்களுக்கு சின்னதும் பெரிதும் வெளியிட்டிருக்கிறேன் அதிலே தமிழும் தமிழின் வளர்ச்சியும் என்று நிறைய கருத்துக்களை வைத்திருக்கிறேன் அதிலே இங்கே வந்தால் பிறகும் அவுஸ்திரேலியாவில் ஆத்தி சூடி என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன் இப்படி ஒரு சைவ சமயத்தோடு சம்பந்தமான நூல்களும் சிலர் வெளியிட்டிருக்கிறேன் அப்படி இறுதியாக நான் இப்ப வெளியிட்ட நூல் திருக்குறள் புதிய தரிசனங்கள் 2, ஒன்று கேதீஸ்வர் முருமொழி வண்பா 2 குரலில் குரும்பு. இது இரண்டாயிரத்தி பதினொன்றிலே வெளியிட்டது இனிமேலும் எனக்கு சுகம் இருந்தால் நூல்கள் வெளியிட வேண்டும் என்று எனக்கு எண்ணம் நிச்சயமாக இந்த வேளையில் மாமா ஆஸ்திரேலிய கம்பன் கழகத்தின் அதி உயர் விருது மேருதி விருது உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிடைத்திருக்கின்றது இதனை பற்றி எங்களுடைய கொள்ளுங்கள் இங்கே ஆஸ்திரேலிய கம்பன் கழகத்தை சேர்ந்த இது இப்ப எனக்குள்ள நான் நினைக்கின்றேன் நீங்கள் அவர் தன்னோடு தொடர்பு ஒன்று இந்த விருதுக்கு உங்களை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கேட்டார்கள் அப்பொழுது எனக்கு நான் கம்பன் கழகத்தோடு அவ்வளவு ஈடுபாடு இருக்கவில்லை எனக்கு ஏனென்றால் வானொலியும் உத்தியோகம் வந்து சொல்லி இருந்தான் அவர் வந்து இந்த விருதை ஏற்றுக்கொள்ள போன உங்களுக்கு தெரிவு என்று சொன்னார் மறக்க முடியாமல் அதை நான் ஏற்றுக்கொண்டேன் ஆனால் அதன் பின்னர் அவர்களுடைய அந்த சேவையை கண்ட பொழுதிலே அவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிற மாதிரியை கண்ட எனக்கு அவர்களிலே ஒரு பிடிப்பு ஏற்பட்டது அவர் அந்த ஜெயராம் அவர்கள் மிகவும் முயற்சி எடுத்து தனிப்பட்ட ஒருவராக சிறுவர்களுக்கெல்லாம் வகுப்பு நடத்துகிறார் ராமாயண வகுப்புகள் தமிழ் வகுப்புகள் என்னையும் என்னுடைய நண்பர் தனபாலசிங்கம் அவர்களையும் அழைத்து அந்த வகுப்புகளே சில பொலி சொற்பொழிவுகள் செய்ய சொல்லி கேட்டிருக்கிறார் அப்படியாக அவர்கள் செய்து அந்த சேவை எனக்கு மிகவும் பிடித்து கொண்டது நிச்சயமாக அந்த விருதையும் நான் ஏற்றுக்கொண்டு நான் அது அவர்களுக்கு அவர்களுக்கும் பெருமை எனக்கும் பெருமை அது இல்ல மாமா உங்களுக்கு கிடைக்க முன்பு இங்கு மெல்போர்னில் கம்பன் விழா நடைபெற்றது வாசித்தவுடன் உணர்ந்தேன் என்னவென்றால் இது எனக்கு கிடைத்த விருதாகத்தான் நான் நினைத்தேன் என்றால் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமானவர் என்ன உங்களுக்கு கிடைத்ததைப் பற்றி நானே பெருமைப்பட்டேன் அன்று இரவே உங்களுக்கு தொலைபேசி எடுத்து சொன்னேன் மாமா உங்களுக்கு இந்த விருது கிடைக்க போகின்றது உண்மையாக நான் அதை முன்னேற்ற அந்த இளைஞர்கள் நிகழ்ச்சிகள் நடக்கின்ற போய் பார்த்தால் அவர்களே எல்லாம் ஒழுங்கு செய்து அதை நடத்துகிறார்கள் அப்படி நடக்கிற பொழுதுலே அங்கே தமிழும் வளர்கிறது கம்ப ராமாயணத்தை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள் அதனாலே எனக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொண்டேன் மிக்க மகிழ்ச்சி மாமா உங்களோடு கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்களுக்கு நாங்கள் உரையாடி இருக்கின்றோம் எனக்கு மிக்க பெருமையாக இருக்கின்றது இந்த வேளையில் போன்ற வானொலியாளர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஏதாவது கூற விரும்பினால் கூறுங்கள் மாமா கூடுதலாக நீங்கள் தமிழ் தமிழை ஊக்குவிக்கின்ற முறையிலையும் எங்களுடைய பண்பாடுகளை சொல்லி வைப்பதிலும் எந்த சமயத்தவர்களாக இருந்தாலும் ஒரே கடவுள் இருக்கிறார் என்ற அந்த கொள்கையை அவர்களுக்கு நேர்களுக்கு தெளிவுபடுத்தி தமிழ் முன்னேற்றத்துக்காக நிச்சயமா நிகழ்ச்சிகளை நடத்தினால் சிறு சிறு நாடகங்களாக இந்த காலத்திலே அந்த நாடகங்களை பழகுவதற்கு வசதிகள் குறை ஒளிபரப்பினால் என்று நான் நினைக்கிறேன் மிக்க நன்றிகள் மாமா இவ்வளவு நேரமும் உங்கள் உங்கள் உங்க உங்கள் சிரமத்தை பெறாது இணைந்து கொண்டு இந்த செய்திகளையும் உங்களுடைய பரிமாற்றங்களையும் பலம் இங்கியமைக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்து விடை மாமா இந்த நேர்காணலை நீங்கள் ஏற்படுத்தியார்களோ நான் தெரியாது ஆனால் என்னுடைய அன்பும் வாழ்த்தும் உங்கள் அனைவரோடும் இருக்கும் என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் மிக்க நன்றிகள் இந்த வேலையில் குளிர்காலம் வந்து கொண்டிருக்கின்றது மாமாக்கு பாட்டும் அல்லது தெரியுமோ என்று சில பேர் நினைப்ப நினைப்பார்கள் உங்களுடைய பாடல் ஒன்றை நாங்கள் ஒளிபரப்பி இப்பொழுது விடைபெறுகின்றோம் மிக்க நன்றிகள் மாமா நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியை இதுவரை கேட்டீர்கள் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியை எங்களோடு கலந்து பங்குபற்றியவர் வானொலி மாமா நா மகேசன் அவர்கள் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது பண்பிளை வரிசை நூடாகவும் 24 நான்கு மணி நேர இன்பத் தமிழ் ஒளி வானொலி நூடாகவும் வானிசையை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள்